ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாநகம் நம்முடைய கடமைகள் அப்படிங்கிற தலைப்பில் தர்மங்களை தெரிஞ்சுன்னு வரும் அதில் இந்த அக்னிபாசனங்கிறது ரொம்ப முக்கியமான கடமை நமக்கு அக்னிபாசனம் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அக்னி கூட இருக்கு அக்னி இல்லாமல் ஒருத்தருமே கிடையாது நாம் பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து நமக்கு அக்னி கூடவே இருக்க ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு ரூபத்தோடு இருக்கார் உபநயனம் வரைக்கும் ஒரு விதமான உபநயனமான பிறகு செமிதாதான அக்னின்னு பேர் திரும்ப சமாவர்த்தனம்னு உபநயனம் பூர்த்தியான கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிக்கக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் அந்த சமாவர்த்தனமுறது ஆச்சுன்னா அவனுக்கு ஸ்நாதகா அக்னின்னு பேர் அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா தம்பதிகள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து உபாசனா அக்னின்னு பேர் கடைசி வரைக்கும் நமக்கு அக்னி கூட இருக்க அதே போல் ஸ்திரீகளுக்கு ஒரு விதமான அக்னி உபாசனம் புருஷாளுக்கு ஒரு விதமான அக்னி பாசனம்னு பிரித்து நமக்கு கொடுத்துருக்கா அக்னி இல்லாமல் நமக்கு எதுவுமே இல்லை அந்த அக்னியினுடைய சுரூபம் எப்படி இருக்குன்னா சப்தஹஸ்தா சதுஷிருங்க சத்தஜிஹோத்விசீர்ஷகா திரிபாத் பிரசன்னவதனஹா சுகாசீனிஸ்மிணே பாீம் வாமேஸ்வா திட்சிணை சக்திமன் சுச்சம் சுவம் தோமரம் வஜனம் வாமே த்திரம் துாரயன் மேஷாரூம் ஜட்டாப்தம் கௌரவர்ணம் மஹோஜசம் லூமோட்சம் சர்ச்சி சர்வா ஆத்மாபிமுகம் ஆசீனம் ஏவம் தியாயே துதாசனம் அப்படின்னு நாம் அக்னியை பார்த்த உடனே அப்படி தியானம் பண்ணிக்கணும் ஏழு கைகள் நாலு கொம்பு ரெண்டு சிரசு மூன்று கால்கள் சிரிச்ச முகம் அமர்ந்த கோலம் சுவாதேவி வலது பக்கம் ஸ்வதாதேவி இடது பக்கம் ஏழு கைகள்லேயும் சக்தி அன்னம் சுருக் சுவம் என்று சொல்லக்கூடியதான ஹோம சாதனங்கள் தோமரம் ஒரு கையில் விசிறி ஒரு கையில் கிருதபாத்திரம் நீ நிரம்பிய கிண்ணம் ஒரு கையில் அப்படி கைகளில் தரிசண்டு மேஷம் ஆடு மேலே அமர்ந்த கோலம் ஜெட தரிச்சுருக்கார் சிரசிலேருன்னு அவருடைய ஸ்வரூபம் சர்வகாமதம் நாம் எதை கேட்குறோமோ அவ்வளோவோயும் கொடுக்குறதுக்கு காத்துட்டுருக்க அத்தனை ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுக்கறவர் பணம் செல்வம்னு சொல்லக்கூடியதான பணத்தை நமக்கு கொடுக்கறவர் அக்னிதான் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது ஆரோக்கியம் பாஸ்கரா திச்சேது நமக்கு தேக ஆரோக்கியம் வரணும் அப்படின்னா சூரியன் டேர்ந்து நாம் பிரார்த்தனை பண்ணணும் ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாத்து நமக்கு பணம் காசு பஞ்சம் இல்லாமல் நிறைய ஐஸ்வர்யம் நமக்கு வரணுமானா அக்னியை பிரார்த்தனை பண்ணணும் ஞானம்து சங்கராதிச்சேது ஞானம் நமக்கு நல்ல எண்ணங்கள் ஞானம் நமக்கு வரணும்னா சங்கரனான பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணணும் மோக்ஷமிச்சேது ஜனார்தனாது மோக்ஷம் நமக்கு கிடைக்கணுமானால் ஜான பிராப்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு ஜனார்தனனான கிருஷ்ண பரமாத்மாவை நாம் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ரீதியாக நமக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுக்குறவர் அக்னி அதே போல நாம் அக்னியின் விஷயத்தில் முன்ன பின்னே நடந்துன்னுட்டு தவிராக நடந்துன்னுட்டால் அவரை போல தண்டிக்கிறவாலும் கிடையாது அப்படின்னு புராணங்கள் நமக்கு காட்டுறது ஏன்னா சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நம்மக்கிட்ட இருக்கார் அக்னி அப்படின்னு வேதன் சொல்கிறது மாவீஷோ சூரியாஸ்மாதிச்சேந்திரஸ் மிருத்யுதாவதி பஞ்சமஜிதி காத்தடிக்கிறது உலகத்துலன்னா ஒரே ஷீராக அடிக்கிறது காற்று அதுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது அது நினைச்சதானா எவ்வளோ வேகமாக கூட காற்று அடிக்கலாம் காத்தே அடிக்காமையும் இருக்கலாம் ஆனால் அப்படி இல்லை நம் சுவாசத்துக்கு எந்த அளவுக்கு காத்து தேவையோ அந்த அளவுக்கு மிதமாக காற்று அடிச்சுட்டுருக்கு காரணம் என்னென்னா தர்மம் நம்மை தண்டிச்சுடும் அப்படிங்கிற பயத்தினால திசூரியா சூரியன் கிழக்க உதஜமாகி மேற்கு அஸ்தமனமாக ஒரு கட்டுப்பாடோட சீரான நேரத்தில் அவர் தன்னுடைய பணியை செய் காரணம் என்னன்னா தர்மம் நம்மை தண்டிச்சுடும் அப்படிங்கிற பயத்தில் அக்னிஷேந்திர அதே போல நம்மள்ட்ட உள்ள அக்னியும் ஒரு கட்டுப்பாடோடு நம்மள்ட இருக்க காரணம் என்னன்னா தர்மம் நம்மை தண்டிச்சுடும் அப்படிங்கிற பயத்தில் இந்திரா சரியான முறையில் உலகம் நடந்துன்னு இருக்கு புண்ணியம் பண்றவர்கள் சுகத்தை அனுபவிக்கிறதும் பாபகர்மா செய்வர்கள் துக்கத்தை அனுபவிக்கிறதும் ஒரே சீராக இருக்கு இதுக்கு காரணம் யாருன்னா இந்திரன் அவர் தன்னுடைய பணியை சரியானபடி செய்துட்டு இருக்கார் காரணம் என்ன தர்மம் நம்மை தண்டிச்சுடும் அப்படிங்கிற பயத்தில் மிருத்யுர்தாவதி பஞ்சமஜி தீ யமன் நினைச்சா யாராக வேணா அரிசனு போகல அப்படி அழுசனு போகிறாரா இல்லை அவரும் ஒரு கட்டுப்பாடோடு வேலை செய்கிறார் காரணம் என்னன்னா தர்மம் நம்மை தண்டிச்சுடும் அப்படிங்கிற பயத்தில் ஆனால் தர்மம்னு ஒன்று இருக்கா இல்லையான எந்த ஒரு பயமும் இல்லாமல் உலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பிராணின்னு சொன்னால் மனுஷன் மட்டும்தான் எதுலேயும் பயம் இல்லாமல் எதையும் கொஞ்சம் இஷ்டப்படி செய்யறதோ செய்யாமல் இருக்கிறதோ எதை எப்படி வேணால் பேசுகிறதோ பேசாமல் இருக்கிறதோ மனுஷன் மாத்திரம் தான் ஒரு சுலபமாக செய்யறதுன்னு வந்துடுச்சு ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கட்டுப்பாடுகள் நமக்கு நிறைய வச்சிருக்கா இவ்வளோ கட்டுப்பாடுகள் எது பசு பட்சிகள் இருக்கு மிருகங்கள்லாம் இருக்கு அவைகளுக்கெல்லாம் கட்டுப்பாடு இருக்காருனா இல்லை மனுஷனுக்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் ஏன் அப்படின்னா மனுஷனை மாதிரி துஷ்ட ஜந்து வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு புராணங்கள் சொல்றது சிங்கம் இருக்கு சிங்கத்தை எடுத்துட்டா அது தன்னுடைய குகையில்தான் வாசம் பண்ணுறது தனக்கு ஆகாரம்னு வேணும்னா வந்து தனக்கு ஆகாரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த மிருகங்களை அடித்து சாப்பிட்டுட்டு திரும்ப அது குஹைக்குள்ளே போய்டுறது யார் அதுக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்கா அப்படின்னா தர்மம் அதுக்கு கட்டுப்பாடு கொடுத்துருக்கு அதுக்கு அது கட்டுப்பாடுறது அதே போல் சர்ப்பம் இருக்குது பாம்பு அது தானே ஒரு கட்டுப்பாடோடு இருக்குது அதுக்கு யார் சொல்லிக் கொடுத்துருக்கா நீ இந்த கட்டுப்பாடோடு இருக்கணும்னு அது தர்மத்துக்கு பயந்து அது ஒரு கட்டுப்பாடோடு இருக்குது ஆனால் மனுஷன் மட்டும்தான் தன்னுடைய நாக்குங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு எவ்வளோ வேணால் பேசுறது எதை வேணால் பேசுறதுன்னு வந்துருத்தோம் காரணம் என்னென்னா தர்மத்தில் உள்ள பயம் போனது தான் காரணம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய புராணங்கள் சொல்கிறது அதுக்காகத்தான் இவ்வளவு கட்டுப்பாடு ஆகாரங்களை கட்டுப்பாடு பேசுகிறதுல கட்டுப்பாடு கேட்கறதுல கட்டுப்பாடு சாப்பிட்றதுல கட்டுப்பாடு இவ்வளோ கட்டுப்பாடுகள் எதற்கு அப்படின்னா இந்த கட்டுப்பாடுகள் இல்லைன்னா தன்னுடைய நாக்கை வச்சிருந்து உலகத்தை பூரா ஒரு பரட்டு பரட்டலாம் அது அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இத்தனை கட்டுப்பாடுகள் நம்முடைய வேதமும் புராணங்களும் நமக்கு காட்டுறது அது இந்த அக்னியினுடைய ஆவிர்வம் அக்னிக்கு கிடைச்ச சக்தி இவைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் மகாபாரதத்தில் ஒரு கதை அதில் தான் சொல்கிறது அக்னியினுடைய பெருமைகள் அக்னியினுடைய சக்திகள் சொல்லப்பட்டிருக்கு அதை விரிவாக அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்